வணக்கம் நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நற்றின தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காவது செய்தி சேவை ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு மார்கழி மாதம் பதினேழாம் நாள் திங்கட்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் நாளேடுகளில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் தமிழக செய்திகள் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் மற்றும் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் நான் அரசியலுக்கு வருவது உறுதி இது காலத்தின் கட்டாயம் வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிக்கட்சி ஆரம்பித்து தமிழ்நாடு முழுவதும் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் போட்டியிட முடிவு செய்துள்ளோம் என்று ரசிகர்களுடனான கடைசி நாள் சந்திப்பில் நேற்று ரஜினிகாந்த் கூறியுள்ளார் நீலகிரி மாவட்டத்தில் பழங்குடியினர் குடியிருப்புகள் ரூபாய் ஐந்து கோடியில் பழுதுபார்க்கப்படும் உட்பட நாற்பத்தி பல்வேறு திட்டங்களை திண்டுக்கல்லில் நடைபெற்ற எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்ட முதல்வர் பழனிசாமி அறிவித்துள்ளாா் ரஜினியுடன் பாஜக கூட்டணி வைத்தால் வேறு சென்று அரசியல் செய்வேன் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி தெரிவித்துள்ளார் சென்னையில் வரும் ஏழாம் தேதி திமுக எம்எல்ஏக்கள் ஆலோசனைக் கூட்டம் மு க ஸ்டாலின் தலைமையில் நடக்கவுள்ளது சென்னை போயஸ் கார்டனில் உள்ள முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா வசித்த வீட்டை நினைவு இல்லமாக மாற்றும் பணி தொடர்பாக கலெக்டர் தலைமையில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர் இரண்டாயிரேழாம் ஆண்டின் இறுதி மன் கி பாத் வானொலி உரையில் பிரதமர் நரேந்திரமோடி புதிய இந்தியாவை நோக்கி செல்வோம் என்று மக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் முத்தலாக் போன்று பல தான திருமணத்தையும் தடை செய்ய வேண்டும் என தேசிய முஸ்லிம் பெண்கள் அமைப்பு மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளது ஓக்கி புயலால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களின் கடற்கரைகளில் எண்பது டன் பிளாஸ்டிக் குப்பை குவிந்துள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அறிவித்துள்ளது மத்திய அரசு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துக்கு ரூபாய் ஒன்பதாயிரத்து எட்நூத்தி அறுபது கோடியை ஒதுக்கீடு செய்துள்ளது இது ஏழு சதவிகிதம் மட்டுமே செலவிடப்பட்டுள்ளதாக நகர்ப்புற அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஹோமியோபதி ஆயுர்வேதம் போன்ற இந்திய மருத்துவ முறை டாக்டர்கள் தேர்வு எழுதி அலோபதி டாக்டராக செயல்படுவதற்கு வாய்ப்பளிக்கும் மசோதா பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தீவிரவாத அமைப்புகள் மீது நடவடிக்கை எடுக்காத பாகிஸ்தானுக்கு ரூபாய் ஆயிரத்தி கோடி நிதியை நிறுத்தி வைப்பது குறித்து அமெரிக்கா பரிசீலனை செய்து வருகிறது லைபீரியா நாட்டின் அதிபர் தேர்தலில் முன்னாள் கால்பந்து வீரர் ஜார்ஜ் வேக் வெற்றி பெற்றுள்ளார் வரும் அவர் அதிபராக பதவியேற்கிறார் இரண்டாயிரத்தி புத்தாண்டிலும் அணு ஆயுத மேம்பாட்டு கொள்கையில் எந்த மாற்றமும் இருக்காது என்று வடகொரியா திட்டவட்டமாக அறிவித்துள்ளது அமெரிக்க ராணுவத்தில் திருநங்கைகள் சேர தடை விதித்து அதிபர் டொனால்டு டிரம்ப் பிறப்பித்த உத்தரவுக்கு நீதிமன்றம் தடை விதித்துள்ளது இதையடுத்து இன்று முதல் ராணுவத்தில் மீண்டும் திருநங்கைகள் சேர்க்கப்பட உள்ளனர் வணிகச் செய்திகள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சென்செக்ஸ் ஏழாயிரத்தி நானூற்றி முப்பது புள்ளிகள் உயர்ந்திருக்கிறது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஐந்து காப்பீட்டு நிறுவனங்கள் வெளியிட்ட பங்கு மூலம் கோடி திரட்டப்பட்டன இந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் பல காப்பீட்டு நிறுவனங்கள் பொதுப்பங்கு வெளியிட திட்டமிட்டுள்ளன மத்திய அரசை விட தனியாரால் ஏர் நிறுவனம் சிறப்பாக நிர்வகிக்கப்படும் என்று மத்திய விமான போக்குவரத்து இணையமைச்சர் ஜெயந்த் சின்ஹா தெரிவித்துள்ளார் பொதுத்துறை வங்கியான கனரா வங்கி மியூச்சுவல் பண்ட் தொழிலில் இருந்து வெளியேறும் திட்டம் இல்லை என அறிவித்திருக்கிறது ஆறு பொதுத்துறை வங்கிகளில் மத்திய அரசு ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஏழு கோடியை விளையாட்டுச் செய்திகள் இந்தூரில் நடைபெற்று வரும் ரஞ்சிக் கோப்பை இறுதிப் போட்டியின் மூன்றாம் நாள் ஆட்டநேர முடிவில் விதர்பா அணி டெல்லி அணியை விட இருநூற்றி முப்பத்தி மூன்று ரன்கள் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது பிரிமியர் பேட்மிண்டன் லீக் தொடரின் நான்காவது சீசன் போட்டியில் அவாதே வாரியர்ஸ் அணியின் காஷ்யப் மற்றும் சைனா நெஹ்வால் வெற்றி பெற்றனர் ஆஸ்திரேலியாவின் கோல்கோஸ்டில் நடைபெறவுள்ள காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா சார்பில் பங்கேற்க ஷாக்ஸி மாலிக் பபிதா குமாரி உள்ளிட்ட ஆறு பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனா் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒரு நாள் தொடரில் இருந்து இங்கிலாந்து அணியின் ஆல்ரவுண்டர் பென் ஸ்டோக் விலகினார் பிரிஸ்பன் இன்டர்நேஷனல் டென்னிஸ் போட்டியிலிருந்து கரோலின் கார்ஷியா காயம் காரணமாக விலகினார் திரைச்செய்திகள் நடிகர் ரஜினியின் அரசியல் வருகைக்கு நடிகர் கமல்ஹாசன் மற்றும் நடிகர் அமிதாப் பச்சன் உள்ளிட்ட பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் எம் பாலா இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடித்த கார்த்திகையனும் காணாமல் போன காதலியும் படத்தின் டீசர் என்று வெளியாக உள்ளது சென்னை தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு புத்தாண்டு பரிசளிக்கும் வகையில் நடிகர் சிம்பு அவரது இசையில் நடிகை ஓவியா பாடும் ஆல்பம் ஒன்றினை உருவாக்கியிருக்கிறார் இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன மேலும் பல சுவையான ஒலிக்கோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்